மற்றவர்களுக்கு தொழுகை நடத்துபவர் சுருக்கமாகவே நடத்தட்டும் ஏனெனில் வளவினர்கள் நோயாளிகள் முதியவர்கள் அவர்களில் உள்ளனர் தனித்து துழும்போது அவர் விரும்பிய அளவுக்கு நீட்டிக்கொள்ளலாம் இதை அபோஹரேராவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்